வணக்கம் நற்றினையின்ூற்று நாற்பத்தி ஆறாவது செய்தி சேவை நவம்பர் இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி பத்தொன்பது கார்த்திகை மாதம் எட்டாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை இன்று ஊடகங்கள் மற்றும் செய்தித்தாள்களில் வெளியாகியுள்ள சில முக்கிய செய்திகள் தொகுத்து வழங்குவார் அறிமுகம் இந்தியாவிலேயே தமிழகத்தில் பயன்படுத்தும் பாலில்தான் நச்சுத்தன்மை அதிகம் என மத்திய அமைச்சர் பதில் அளித்திருப்பதற்கு கோவையில் உள்ள கல்லூரி மாணவர்களுக்கு கஞ்சா விற்று வந்த ருவாண்டா நாட்டு வாலிபர் உட்பட இருவரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர் டாஸ்மாக் கடைகளில் மதுபானங்களுக்கு நிர்ணயிக்கப்பட்ட அளவை விட கூடுதலாக கட்டணம் வசூலிப்பதாக இந்த ஆண்டு மட்டும் அறுபத்தி ஏழு வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன சென்னையில் நிலத்தடி நீர்மட்டம் அதிகரித்துள்ளதாக மாநகராட்சி ஆணையர் பிரகாஷ் தெரிவித்துள்ளார் மகாராஷ்டிர மாநிலத்தில் ஆட்சியை பிடிப்பது யார் என்பது சிவசேனா பாஜக இடையே கௌரவ பிரச்சனையாக மாறியுள்ள நிலையில் இரண்டாவது முறையாக முதல்வராக தேவேந்திர பட்னாவிஸ் அஜித் பவார் துணையுடன் பெற்றுள்ளார் மகாராஷ்டிரா ஆளுநர் பகத்சிங் கோஷியாரி தேவேந்திர பட்னாவிஸை ஆட்சி அமைக்க அழைத்ததற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் ஆளுநரின் செயல் தன்னிச்சையானது என்று கூறி சிவசேனா சார்பில் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது டெல்லியில் காட்டு மாசுபாட்டால் மக்கள் கஷ்டப்பட்டு வரும் நிலையில் தற்போது நீரும் மாசு அடைந்திருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன சத்தீஸ்கரில் சிறப்பு படைவேட்டையில் மூன்று நக்சலைட்டுகள் கொல்லப்பட்டனர் 30 ஆண்டுகளுக்கும் மேலாக இருந்த நட்பை முறித்துவிட்டார்கள் எதிராக இருந்தவர்களுடன் கூட்டணி அமைத்து ஜனநாயகத்தை கொலை செய்து விட்டார்கள் என்று சிவசேனா மீது பாஜக கடுமையான குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ளது பிரதமர் நரேந்திர மோடியின் ஆட்சியில் தேசம் பாதுகாப்பாக உள்ளது என்று மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார் உணவு சார்ந்த விளம்பரங்களில் தவறான முன்னுதாரணங்கள் இடம்பெற்றிருந்தால் அந்நிறுவனங்களுக்கு பத்து லட்சம் ரூபாய் வரை அபராதம் விதிக்கப்படும் என உணவு பாதுகாப்புத்துறை அறிவித்துள்ளது சிரியாவில் கார் குண்டுவெடிப்பு தாக்குதலில் பத்து பேர் கொல்லப்பட்டனர் படுகாயமடைந்தனர் இந்தோனேஷியாவின் நியூகினியா தீவில் ஒன்று ஹெக்டர் அளவில் நிலநடுக்கம் என்று பதிவாகியுள்ளதாக அமெரிக்க புவியியல் ஆய்வு நிலையம் தெரிவித்துள்ளது ஈரானின் சமீபத்திய நடவடிக்கைகள் குறித்து அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மைக் பாம்பியோ ஐக்கிய அமீரகத்துடன் ஆலோசனை நடத்தியுள்ளார் சீனாவுடன் வர்த்தக வழித்தளம் அமைக்கும் பாகிஸ்தானின் முயற்சிக்கு அமெரிக்கா எச்சரிக்கை இலங்கையின் ஏழாவது அதிபராக கொத்தபயா ராஜபக்சே பதவியேற்ற நிலையில் இலங்கையின் பல பொது இடங்களில் உள்ள அறிவிப்பு பலகைகளில் உள்ள தமிழ் மொழி அளிக்கப்படுவதாக சர்ச்சை வழங்குள்ளது சவுதி அரேபியாவின் முதல் பெண் கார் ரேஸ் ஓட்டுநராக அறிமுகமாகியுள்ளார் ரீமா ஜூபாலி இந்தியாவின் அமைதியை சீர்குலைக்க கர்தார்பூர் வழித்தடத்தை பயன்படுத்த பாகிஸ்தான் திட்டமிட்டுள்ளதாக பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் சமூக ஆர்வலர் அம்ஜத் மிர்ஷா கூறியுள்ளார் ராணுவ வீரர்கள் தாங்கள் பணியில் இருக்கும்போதோ அல்லது ராணுவ உடையில் இருந்து கொண்டோ டிக்டாக் செயலியில் வீடியோ பதிவிடக்கூடாது என அமெரிக்க ராணுவம் அறிவுறுத்தியுள்ளது இத்துணர் நற்றினியில் இன்றைய செய்தி சேவைகள் நிறைவடைகின்றன நன்றி வணக்கம்